ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ஆயிஷா ரதி இல்லாகுமே கூறியதாகும் சூரியன் ஒளி என் அறையிலிருந்து விலகாத நிலையில் நபி சொல்லாஹூ அலிகல்லாம் அவர்கள் அசர் தொழுபவர்களாக இருந்தனர்